கடவுளையும் நன்றாக வணங்கி புனிதமான நல்ல வார்த்தைகளையெல்லாம் சொல்லி இந்த மண்டபத்தை துவக்கி வைப்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் உண்மையிலேயே இந்த தை மாதத்திலே அதிகாலை பொழுதிலே உத்தராயண புண்ணிய காலத்திலே ஒரு சிறந்ததொரு காரியம் எளிமையான முறையில் அமைதியான முறையில் இங்கே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது இந்த ஆலயத்திலே வீற்றிருக்கக்கூடிய தெய்வ திருவுருவங்கள் ஞான கணேச கந்த பெருமாள் இன்னும் பரிவார தெய்வங்கள் எல்லா தெய்வங்களையும் நன்றாக பிரார்த்தித்து கொண்டு இந்த மண்டபத்தை நல்ல ஒரு சத்காரியத்தோடு இதை துவக்குகிறோம் ஸ்ரீ காளிராஜ் அவர்களும் ஜெயராமராஜா அவர்களும் மிகுந்த பேரன்போடு இந்த ஒரு பணியை செய்திருக்கிறார்கள் அந்த கோயில் கட்டினா போராது அந்த கோயில் வந்து புறக்கோயில் எல்லோரும் அகத்திலே கோவில் கட்ட வேண்டும் என்பதற்காக இந்த தியான மண்டபம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் வெளியில் இருக்கிற கோவிலில் வெளியில் இருக்கிற பகவானை பூஜை பண்றது வணங்குறதுங்கிறது அங்கே இருக்கு அந்த பக்கத்தில் இருக்கு அங்கெல்லாம் விக்கிரகங்கள்லாம் ஆனால் உள்ளத்தின் இறைவனை எழுந்தருளச் செய்ய வேண்டும் நெஞ்சகமே கோவில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூஜை கொள்ள வாராய் பராபரமே இந்த மாதிரி மனசுக்குள்ள பக் பக்தர்கள்லாம் கோவில் கட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடையே கடவுள் அவங்க மனசுக்குள்ள புகுந்து இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணும்படி அதுவும் அற்புதமாக பண்ணும்படி பகவான் தூண்டியிருக்கார் அகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக அகத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக புறத்தில் வழிபட்டு உடலை புனிதப்படுத்திக்கிறது அங்கே இருக்குது திருவள்ளுவர் சொன்ன மாதிரி மலர்மிசை ஏகினான் உள்ள தாமரையில் இறைவன் இருக்கிறான் நீ அங்க புறத்துல வந்து தங்களால பகவானோட ரூபத்தை பாக்கற அந்த பகவான் வந்து உள்ளுக்குள்ள போகணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இவர் பாடுறார் திருமந்திரத்துல சொல்லியிருக்கார் நாடும் நகரமும் நற்றொரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்தவின் கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வனேங்கிறார் இவர் திருமந்திரத்தில் திருமூணர் சொல்றார் அதாவது நீ கோயிலுக்குள்ள ஊரெல்லாம் சுத்து கடைசியில கடவுள் உங்க மனசுக்குள்ள பூந்துருவாருங்க நாடும் நகரமும் நற்றிரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் அப்படி வணங்குங்கள் பனிந்தவின் கூடிய நெஞ்சத்து கோயிலாய்கொள்வனே நெஞ்சத்து கோயிலாய்கொள்வனே அப்படி பாடியிருக்கார் ஆகையினால எடுத்துவது அதுக்கு நிறைய இயக்கங்கள் வேலை இருக்குறோம் மனசாந்தியே இல்லை அதனால் பணம் கொடுத்தாலாவது எப்படியாவது நமக்கு ஒரு மனசாந்தி வேணும்னு சொல்லி அந்த இயக்கங்களில் ஏதோ பைசா கொடுத்தோ ரெண்டாயிரமோ மூணாயிரமோ சார்ஜை கொடுத்து போய் கற்றுக்கிறதுக்கு போகிறாங்க நல்லது ஒன்றும் தப்பே கிடையாது எப்படியாவது மனசாந்தி விரும்பி போகிறதுங்கிறது நல்லது ஒன்றும் தோஷம் இல்லை ஆனால் எனக்கு தெரிஞ்ச தியான முறையை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் நம்ம கலாச்சாரத்தில் குடும்பத்தில் ஓரளவுக்கு பொறுப்புகள்லாம் நிறைவேறின பிறகுதான் தியானத்தை பற்றி அதிகமாக கவனிக்கிறதாக சாஸ்திரங்களில் காணப்படுறது ஒரு மாணவனுக்கு தியானம் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அதிக நேரம் இல்லை கொஞ்ச நேரம் தியானம் சொல்லியிருக்கு இல்ல இடத்துல குடும்பத்தில் இருக்காங்க இல்லையா குழந்தை குட்டி எல்லாம் கவனிக்கணுமே அவங்களுக்கும் தியானம் அதிகமாக பண்ண சொல்லி சொல்லலை சாஸ்திரத்தில் இது கொஞ்ச நேரம் எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு ஆனால் குடும்பத்துல கல்யாண ஆகி குழந்தைங்கள் எல்லாம் அவங்களுக்கு குழந்த பிறந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க நமக்கு பொறுப்பு குறைஞ்ச விடுறது அப்ப நீ வந்து கடவுளை நினைச்சு தியானம் பண்ணணும் உங்க மரணத்துக்கு நீ ரெடி ஆயிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம சாஸ்திரத்துல இருக்கு இதுக்கு ஒரு அழகான ஸ்லோகம் காளிதாசர் சொல்றார் இந்த ராம ரகுவம்சத்தை எழுதுற போது ராமருடைய வம்சம் எப்படி இருந்ததுன்னு சொல்றார் ராமருடைய வம்சம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி ரகுவம்சத்துல ஒரு ஸ்லோகத்துல சொல்றார் ராமருடைய முன்னோர்கள் எல்லாம் சின்ன வயசில் நல்லா படிப்பாங்களாம் அப்புறம் வாலிப பருவம் இளமை காலத்தில் தர்மமான முறையில் உலக சுகத்தை அனுபவிப்பாங்களாம் புல இன்பங்களை அனுபவிப்பாங்களாம் அது ஒரு கண்டிஷன் போட்டார் தர்மமான முறையில் அனுபவிப்பார்கள் அப்புறம் கடைசி காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா முனிவர்கள் தொழிலை மேற்கொள்வார்கள் முனிவர்கள் தொழில் என்னது தியானம் ஜபம் பண்றது படிக்கிறது அது மாதிரி மேற்கொள்வார்கள் கடைசியில் யோக சக்தியினால உடலை உகுப்பார்கள் எவ்வனே விஷயேஷினாம் வார்த்தக்கே முனிவருத்தினாம் யோகே நான்தே தனும் தியஜாம் அப்பேற்பட்டவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நான் எப்படி சொல்வே என்கிற வாழ்க்கையை செம்மையா வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ராமனுடைய பரம்பரை அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நான் எப்படி சொல்ல போகிறேனோ அப்படின்னு ஆரம்பிக்கிறார் காளிதாசர் நம்ம தேசத்துல ஒரு முறையா வச்சிருந்திருக்காங்க பிரம்மச்சாரி இல்லறத்துல மாணவன் அப்புறம் இல்லறத்தான் அப்புறம் துறவுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்றவன் சொல்ல போனா மரணத்துக்கு தன்னை ரெடி பண்ணிக்கிறான் மென்டலி ப்ரிப்பேர் ஆயிடுறான் மனசளவுல எப்போ வேணாலும் நமக்கு மரணம் வரலாம் அதனால நம்ம வந்து நம்ம தியானம் பண்ணி பயிற்சி பண்ணணும்னு சொல்லி அதுக்கு ரெடி ஆகிடும் ஆகையினால இந்த ஒரு முறை இருக்கு இந்த படி இதுதான் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு ஆனால் இப்போ நிறைய பேருக்கு வாழ்க்கையில் வியாபாரம் உத்தியோகம் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரே பென்ஷன் வருது ஏன்னா ரொம்ப ஆசை இருக்கு அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி எக்ஸ்பெக்டேஷன் இருந்தால் டென்ஷன் வரதான் செய்யும் ஏன்னா எதிர்பார்ப்புகள் அத்தையும் நடந்துவிடாது வாழ்க்கையில் அப்படி எதிர்பார்ப்புகள் நிறைய டெவலப் பண்ணுறதுனால என்னாகிறதுனா மனசு இருக ஆரம்பிச்சுடுது மனசு இருக ஆரம்பித்த உடனே அவங்களால தாங்க முடியல வாழ்க்கையில் எதிர்பார்த்ததும் நடக்க மாட்டேங்குது அப்புறம் வந்து எப்படா அது கிடைக்கும் நம்ம எதிர்பார்த்த ரொம்ப பெருசாக வேற எதிர்பார்த்து வச்சிருக்கோம் அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றத்துக்கு எத்தனை நாள் ஆகும் எவ்வளவு முயற்சி வேணும் எத்தனை பேருடைய ஒத்துழைப்பு வேணுங்கிறதெல்லாம் தோணாது அது வேணும் அவ்வளவுதான் அப்படிங்கிறதுனால அது அடையறதுக்கான முறைகளை பத்தி யோசிக்காததுனால மன அது மாத்திரமில்ல மற்றவனு கிடைச்சிடுத்து அதான் இன்னொரு ப்ராப்ளம் இன்னொருத்தனுக்கு கிடைச்சிடுத்து நான் எதை விரும்புறேனோ இன்னொருத்தனுக்கு சுலபமா கிடைச்சிடுச்சு எனக்கு கிடைக்கல நான் உழைக்கிறேன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற போது மனிதனுக்கு அவனோட ஒப்பிட்டு பார்க்கறான் ஆசைப்படுறான் டென்ஷன் ஜாஸ்தி ஆயிடுறது அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல டென்ஷன்லருந்து விடுபடறதுக்கு வழி தெரியல அங்கங்கே எல்லாரும் சொல்றாங்க நீ இந்த இயக்கத்துக்கு போ அந்த இயக்கத்துக்கு போ அங்கே போனால் அவனுக்கு டென்ஷன் போயிடும் பிபி குறைஞ்சிடும் சுகர் போயிடும் எல்லாம் சரியாயிடும் எல்லாம் நார்மலாக இருக்கும் அங்கே போ விடிங்குறாங்க இதான் நடந்துட்டு இருக்கு உலகத்தில் இதுதான் நடந்துட்டு இருக்கு ஆனா நான் சொல்ல போறது கொஞ்சம் கவனமாக கேளு இதுதான் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் அவன் ஆசையை நிறைய வச்சிருக்கிறவனால ஒரு நாளும் தியானம் பண்ணவே முடியாது சிம்பிள் ரீசன் ரொம்ப உலகத்தில் எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைய வச்சிருக்கிறவனுக்கு தியானம் பண்றதுங்கிறது சொல்ல போனால் தியானமும் ஒரு கஷ்டமான விஷயமா ஆயிடும் அவனுக்கு இன்னும் என்ன ஆயிடும்னு கேட்டால் எசரி நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை தேடலாம் அப்படின்னா தியானமும் பண்ண முடியாது கிருஷ்ணர் ஒரு இடத்துல சொல்லியிருக்கார் யோகோ பவதி துக்கஹார்ன்னு சொல்லியிருக்கார் இப்பேற்பட்டவனுக்கு தியானம் வந்து துன்பத்தை கொடுக்கும் சொல்லிட்டார் அல்ல துன்பம் இந்த அதாவது இந்த இதெல்லாம் சரியா இந்த இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணினாத்தான் தியானம் சக்சஸ் ஆகும் இதை பண்ணலன்னா தியானம் சக்சஸ் ஆகாதுங்கிற தியானமே கஷ்டமாயிடும் இப்ப எல்லாம் பள்ளிக்கூடத்தில் கூட தியானம் சொல்லி கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு பள்ளி குழந்தைங்களுக்குலாம் தியானம் சொல்லிக் கொடுக்கணும் சொல்லி எந்த சாஸ்திரத்துலையும் சொல்லலை ஆனா இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க இவங்க தியானம் பண்றாங்க குழந்தைங்களையும் தியானம் பண்ணுங்கிறாங்க அதை கண்டு மண்ணி அது பாவம் என்ன பண்ணுவது டீச்சர் வந்து டீச்சர் சமாதிக்கே போனாலும் போயிடுவாங்க ஆனா குழந்தைங்க என்ன பண்ணும்பாவும் அதுக்கெல்லாம் வந்து ஸ்லோகம் பாட்டு சொல்லி கடவுளை கனது கண்ணுக்குள்ளே நினைச்சுங்கம்மா அப்படின்னா அதை நினச்சிவோம் அழகாக செய்யுது சொல்லிக் கொடுத்தா பண்ணும் ஆனால் சரியாக சொல்லிக் கொடுக்கணும் சும்மா கண்ணம் கூடுங்க தியானம் பண்ணுங்கன்னா வராது கஷ்டப்படும் நான் சில இடங்களில் பார்க்கறேன் அதை வச்சுன்னு சொல்கிறேன் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களின் அடிப்படையில் பேசுகிறேன் சில இடத்துல நல்லாவும் இருக்கலாம் நமக்கு தெரியாது இப்போ தியானம் பண்ணணும்னா கிருஷ்ணர் கீதையில் நிறைய சொல்லியிருக்கார் இதுதான் முக்கியமாக ஆரம்பிக்கிற விஷயம் தியானம் பண்ண விரும்புறவங்க தியானம் செய்வது எப்படிங்கிறது நம்மளுடைய தலைப்பு முதல்ல தியானம் பண்றவன் எப்படி இருக்கணும்ங்கிறது ரொம்ப முக்கியம் தியானம் வந்து கொஞ்ச நேரம் பண்ண போறோம் இங்க வரப்போறோம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற நேரத்துல ஒரு பதினஞ்சு நிமிஷமோ இருபது நிமிஷமோ ஒரு மணி நேரமோ ஆளால் அவங்க அவங்களுடைய பக்குவத்தை பொறுத்து நம்ம தியானம் பண்ண போறோம் அப்ப தியானம் பண்றவனுக்கு மற்ற காரியம் எல்லாம் இருக்கு பாருங்க மத்த வேலை எல்லாம் இருக்கு வேலை பார்க்கறான் வீட்டுல பேசுறான் மற்றவங்கள்ட்ட பழகறான் சுற்று விவகாரங்கள் எல்லாம் பண்றான் இல்லையா இதெல்லாம் சரியா இல்லாம தியானம் பண்ண முடியாது அது சரியா இருந்தா தான் தியானமே பண்ண முடியும் முதல்ல மனிதன் வாழ்க்கைய செம்மையா வச்சுக்கணும் அதுக்கு ரொம்ப பிளான் பண்ணணும் அதுக்கு ரொம்ப அறிவை பயன்படுத்தணும் எப்படி நான் இருக்கணும் எனக்கு என்ன பண் என்ன விரும்புறேன் நான் என்ன வாழ்க்கையில என்ன பெறத்துக்கு நான் ஆசைப்படுறேன் அதை நான் எப்படி அடைய முடியும் அப்படின்னு தெரியணுமோ இல்லையா அதுவே தெரியாது என்ன பெயர ஆசைப்படுறோம் ஆகையினால எனக்கு ஒரு தெளிவு வேணும் வாழ்க்கையில ஒரு தெளிவான பார்வை வேணும் மிஷன் வேணும் அதனால முதல்ல தியானம் செய்ய விரும்புகிறவன் தன்னுடைய புற வாழ்க்கையை முடிந்தவரை நான் ஒரு வார்த்தைக்கு சொல்றேன் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் அவன் தர்மமா வச்சுக்கணும் அவனுக்கே தெரியும் கூடிய மட்டும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நல்லா வச்சுக்கிறதுக்கு பழகணும் வெளியில நீங்க உட்காடுற தியானத்துக்கு உட்காடுற கண்டிஷன் வேற முதல் கண்டிஷன் என்னன்னு கேட்டா உங்களுடைய வாழ்க்கை விவகாரம் எல்லாம் ரொம்ப சரியா இருக்கணும் நீங்க ஒரு நீங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் தியானம் பண்ண போறீங்கன்னு சொன்னா உங்களுடைய இருபத்தி மூணு முக்கால் மணி நேரம் வாழ்க்கை சரியா இருந்தா தான் பதினஞ்சு நிமிஷம் தியானம் ஒழுங்கா இருக்கும் இருபத்தி ஒரு நாளைக்கு இருபத்தி மணி நேரம் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி மூணு முக்கால் மணி நேர வாழ்க்கை இன்க்ளூடிங் தூக்கம் எல்லாமே சரியா இருந்தாத்தான் அந்த பதினஞ்சு நிமிஷம் தியானம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இல்லாட்டி அது வந்து நரகமாயிடும் அறியாத சகட ஜ பகவானுடைய பாதார விந்த ஒரு பஞ்ச் ஒரு அரை நிமிஷம் சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேர தவமுறை தியானம் வைக்க அறியாத சகட ஜட மூட மட்டி தன்னுடைய நெஞ்ச திட்டிக்கிறார் மத்த ஆள் தன்னை பத்தியே திட்டிக்கிறார் கடவுளை நினைக்க மாட்டேங்கிறையே மனசே கண்டதெல்லாம் நினைச்சு கெட்டு போறியே அப்படின்னு சொல்லி தன்னையே திட்டிக்கிற மாதிரி பாடுகிறார் ஜகமதியிலே அவதரித்து பவ இப்படி மாட்டின்னு இருக்கேனே அப்படின்னு தன்னைத்தானே நொந்துக்கிறார் அருணகிராதர் நம்மளுக்காக நமக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றாரு அதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா வாழ்க்கை சரியாக இருக்கணும் எதுக்காக நான் உங்களை ரொம்ப டைட் பண்ண சொல்லலை எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தூரம் உங்கள் வாழ்க்கை தர்மமாக இருந்தால் தான் நீங்கள் இந்த ஆனந்தத்தையே பார்க்க முடியும் இப்போ நம்ம டிவி பார்க்கறதுக்கு இந்த கட்டிடத்தை ஆஹா அழகாக இருக்குது நல்ல லைட் செட்டிங்லாம் போட்டிருக்கு மேலே போட்டிருக்கு நல்ல மண்டபங்கள்லாம் இருக்குது அழகாக அங்கங்கே லைட் போட்டிருக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது பட்டி கட்டி கிளீனாக போட்டிருக்காங்க மேடை நல்லா இருக்குது மார்கொள் இருக்குது இதெல்லாம் ரசிக்கிறோம் இது ஒரு சந்தோஷம் இருக்குது இதை காட்டிலும் பல கோடிக்கணக்கான சந்தோஷம் மடங்கு சந்தோஷம் உள்ளுக்குள்ளே இருக்குது நமக்கு தெரியாது நம்மக்கிட்டே அவ்வளோ ஆனந்தம் இருக்குது அதை விட்டு விட்டு இது எல்லாத்தையும் பார்த்துன்னு நான் இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு அர்த்தமில்லை ஏன் வச்சுக்கோங்க ஜாக்கிரதையாக புரிஞ்சுங்க ஆனால் இது இது இதுமே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லையா ஹாப்பினஸ் இருக்கு இல்லையா இது வெளியில் கட்டடத்தை கட்டி பிளான் பண்ணி இதெல்லாம் பார்க்கற போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது அதை காட்டிலும் பல மடங்கு ஆனந்தம் தியானம் பண்ற போது இருக்கு வல்ல மடங்கு இருக்கு நம்மகிட்டே இருக்கு வேற எங்கயும் இந்த ஆனந்தம் நம்ம மனசுல கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் அப்புறம் உங்களுக்கு தோணும் இதெல்லாம் வந்து சாதாரண ஆனந்தம் இப்போ நம்ம வந்து நம்ம வந்து மாசம் வந்து நமக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வருதுன்னு வச்சு ஏன்னா இப்ப அப்படி இருக்கு சாதாரணமா பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வருது ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு சம்பளம் எவ்வளவு வேணும் ரெண்டு லட்சம் சம்பளம் ரெண்டு லட்சம் வாங்குறாரு சில பேருக்கு மாசம் வந்து கோடிக்கணக்கான ஆயிரம் ரூபாய் சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கோடிக்கணக்கான வாங்குறவன் இருக்கான் அது மாதிரி எப்படி இது புற வாழ்க்கையில இருக்கோ அது மாதிரி இந்த தியானம் பண்றவங்க இருக்கானே சாதாரணமா இருக்கிறவங்கலாம் இருக்காங்களே சாதாரணமா இருக்கிற ஜனங்கள்லாம் அனுபவிக்கிற சந்தோஷத்துக்கும் தியானம் பண்றவன் அனுபவிக்கிற சந்தோஷத்துக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கு இப்ப ஒரு பெரிய கோட்டீஸ்வரர் இருக்க கோட்டீஸ்வரனுக்கு வந்து சாதாரண ஆளை காட்டிலும் இருக்கு பங்களா இருக்கு கார் இருக்கு நினைக்கிறோம் அது பாஷ்யமா நம்ம நினைக்கிறோம் நம்ம அனுபவத்தில் அப்படி இருக்கு நம்ம வழக்கத்துல அப்படித்தான் நினைக்கிறோம் ஆனா இதே மாதிரி ஆன்மீக இந்த உலக வாழ்க்கையில ஆன்மீகத்துக்குள்ள நம்ம தியானம் பண்ண பண்ண பண்ண இதை காட்டிலும் பல மடங்கு ஆனந்தம் இருக்கும்னா உங்களால் புரிஞ்சுக்க முடியறதா இப்போ இதெல்லாம் வந்து பத்தாயிரம் ரூபா ஆனந்தம் மாதிரி தியானம் பண்ணி அனுபவிக்கிற ஆனந்தம் வந்து கோடிக்கணக்கான ரூபா பெற்று பெறுற ஆனந்தம் மாதிரி அதுதான் கம்பேர் பண்ண விருமுறை நான் ஒப்பிட விடுமுறை அப்போ பார்த்து நம்ம அனுபவிக்கிற சந்தோஷம் நம்ம இதுக்குள்ள இது வந்து என்ன பண்ண போகிறோம் இதுக்குள்ளே உட்காந்து இதை மறக்க போறோம் அவ்வளோதான் இது கட்டட வெளியில கட்டி வச்சிருக்கோம் ஆனால் இதுக்குள்ளே உட்காந்து இதெல்லாம் மறந்துட்டு தியானம் பண்ண போகிறோம் அப்படி தியானம் பண்ணுற போது இதை பார்க்கறத காட்டிலும் ஆனந்தம் பலமிடம் இருக்கு எது பெருசு யோசிச்சு பாருங்க சொல்லப்போனால் அந்த ஆனந்தத்தை பெறத்துக்கு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்போ தியானம் பண்ண விரும்புகிறவன் முதல் கண்டிஷன் தர்மமாக வாழ்கிறவனால தான் தியானம் பண்ண முடியும் தர்மமாக வாழாதவனால தியானம் பண்ணுறது நடக்காது அவன் முயற்சி பண்ணுறது வீண் வேஸ்ட் விழலுக்கு இறைத்த நீர்கையனால முதல்லாம் வந்து புரிஞ்சுக்காக அஸ்திவாரமே சரியில்லைன்னு வச்சுக்கோங்க சொல்லிக்கலாமே தவிர எல்லாம் பிரமாம நான் தியானம் பண்றேன் எனக்கு அது வருது சில பேர் அதெல்லாம் சொல்லுவாங்க தலைக்கு மேல சுத்து அது வருது இது வருது ஆக்கும் அப்படி வந்துருச்சு இப்படி வந்துருச்சு நல்லாம சொல்லுவாங்க உங்களுக்கு கேட்ட உடனே நம்மளும் தான் பண்றோம் நமக்கு வரமாட்டேங்குது அவங்க உண்மை சொல்றாங்களா போய் சொல்றாங்களா உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்க முடியாது நீங்க பண்ணாதான் தெரிய போறது அப்போ இந்த தியானம் பண்றதுக்கு முதல் கண்டிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கை ஒழுங்கா இருக்கும் ஒண்ணு முதல் கருத்து ரெண்டாவது தன்னம்பிக்கை செல்ஃப் கான்பிடன்ஸ் நான் வந்து நிச்சயமா வாழ்க்கையில நல்லா தியானம் பண்ண போறேன் நான் வெளியிலயும் நல்லா ஒழுங்கா இருப்பேன் நல்லா தியானம் பண்ணுவேன் இது ஒண்ணு சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கை நிறைய வேணும் தன்னம்பிக்கை இல்லைன்னு பயந்துருவோம் அய்யோ இது ஆயிடுமோ அப்படியே சாமியார் சொல்றதெல்லாம் கேட்டா நம்மளே மாறிடுவோம் இருக்கா பயம் வந்துடுத்து ஒன்னும் பண்ண முடியாது நீங்க வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை வேணும் நிச்சயமா நான் இந்த பணம் போடுறேன் இது கிடைக்கும் கடவுளை எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் சந்தேகம் இல்ல நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் எனக்கு கிடைக்கும் அந்த தன்னம்பிக்கை தியானத்துக்கு ரொம்ப அவசியம் ஒழுங்கா நிச்சயமா தியானத்தை ஒழுங்கா வச்சுப்பேன் இது ஒண்ணு முதல்ல என்ன சொல்றேன் வாழ்க்கை தர்மமா இருக்கணும் சொன்னேன் தன்னம்பிக்கை சொன்னேன் இன்னொரு கோணத்துல இதே தர்மம் இன்னொரு கோணத்தில் சொல்லணும்னா கிருஷ்ணர் கீதையில தெளிவா இதெல்லாம் சொல்சுல வச்சுன்னு சொல்றேன் ஆறாவது அத்தியாயத்துக்கு பேர் தியான யோகம் சொல்லி இருக்கிற ஸ்லோகத்தை மனசுல வச்சுக்கிட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஸ்லோகம் எல்லாம் சொல்லல உங்களுக்கு அதுல வந்து கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா சாப்பிடறது தூங்கிறது பேசறது நடக்கிறது எல்லாத்திலையும் ஒரு மாடரேஷன் இருக்கணும் சொல்ல போனா அது வந்து என்னன்னு அதுல ஒரு ஒழுங்கு இருக்கணும் அது வந்து கண்டபடி இருக்கக்கூடாது பேலன்ஸ்டா இருக்கணும் சாப்பாடு அழவா இருக்கணும் தூக்கம் அழவா இருக்கணும் வேலை அழவா இருக்கணும் எல்லாம் பேச்சு அளவா இருக்கணும் எல்லாத்துலேயும் ஒரு அளவு வேணுங்கிறார் யுக்தாகார விகாரசுஷ்ட கர்மசு யுக்தாபோத யோகோபதி துக்கஹா தெளிவா சொல்லி வச்சிருக்கார் மாடரேஷன் இன் லைஃப் அப்ப நீங்க மூணு கண்டிஷன் தர்மமான வாழ்க்கை நீங்க விவகாரம் உங்க பிசினஸ் பேசுறதோ எதா இருந்தாலும் தர்மமான வாழ்க்கை நம்முடைய தனிப்பட்ட முறையில் சாப்பிடறது தூங்கிறது பேசுறது ஒரு ஒழுங்கு தன்னம்பிக்கை மூணு தியானம் பண்ணக்கூடியவனுக்கு இருக்க வேண்டிய தியானத்தில் வெற்றியை உண்மையாக விரும்புவவனுக்கு வேண்டிய தகுதிகள் ஏதோ பேருக்கு மேலே இந்த வாரியா இவ்வளவு எல்லாம் நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவனுக்கு இல்லது அவங்களுக்கு என்ன சொல்லுவோம் போய் சாமியை கும்பிட்டு வந்து மனசுக்குள்ள பரவாயில்ல போயிட்டு வந்துரும் தியானம் வந்து நல்லா சக்சஸ் ஆகணும் நம்ம பெரியவங்க மகான்கள் எல்லாம் எந்த ஒரு ஒரு அற்புதமான நிலையை அடைஞ்சாங்களோ எப்படி வாழ்க்கையில கோடிக்கணக்கான ரூபா சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கோ அது மாதிரி இதுல ஆசை இருக்கணும் நான் வந்து தியானத்தினுடைய உச்ச கட்டத்தை உணரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும் அந்த ஆசை இருக்கிறவனுக்கு தான் இது பண்ண முடியும் ஏன்னா அதுல ஆசை இருக்கு மெட்டீரியல் ரிசல்ட் இல்லை எனக்கு வந்து இத்தனை கோடி ரூபாய் வரணும்னு ஆசை இருக்கு அதுல அது மாதிரி இதுல ஆசை வரும் நான் தியானம் பண்ணணும் தியானம் பண்ணி பண்ணி பண்ணி என் மனசு அப்படி நல்லா வச்சுக்க ஆசைப்படுறேன் அப்படி அதை ஈக்குவலாக கம்பேர் பண்ணி பாரு இது இதுக்கப்புறம் தியானம் பண்ற எப்படி பண்ணணும் இப்ப சொல்லக்கூட இத்தனை நேரம் என்ன சொன்னேன் தியானம் செய்வதற்கு வேண்டிய புற தகுதிகள் இதெல்லாம் புறத்தகுதிகள் சமஸ்கிரு பேர் பகிரங்க சாதனம் செய்வதற்கு தேவையான இடம் சரியா இருக்கணும் தேச நியமம் இந்த இடத்துல வந்து மந்திரங்களை சொல்லி நல்ல நல்ல வார்த்தை நல்ல நல்ல வார்த்தைகளை எல்லாம் சொல்லி இந்த இடம் புரிதமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடம் வந்து இப்ப அழகாக என்ன சொல்லையில நதிக்கரையில தியானம் பண்ணலாம் கோயில்கள்ல தியானம் பண்ணலாம் ஆசிரமங்களில் அனுகூலமான சூழ்நிலை இடம் இருக்கு நம்ம இங்க ஆரம்பிச்சோட நாலு தர மணி அடிப்பாங்க கடற்கரை கட இங்க அவ்வளவுதான் உடனே ஒரு மாதிரி ஆயிடுவோம் போறதுக்கு நம்ம இங்க வந்து ஆரம்பத்தில் இதெல்லாம் கஷ்டமா இருக்கும் அப்புறம் பழகியாச்சுன்னா ஒன்றும் பண்ணாது அது இல்லைன்னா கஷ்டமாயிடும் அப்புறம் அவர் வந்து வெளியில் போகிற அந்த நேரம் பார்த்து ஒரு இங்கே வச்சு நின்றுட்டு ஒரு ஹார்ன் புதுசாக அடிப்பாங்க இந்த இடத்துல அதனால் சாஸ்திரங்கள் என்ன சொல்றாங்கன்னா நிறைய தள்ளி போயிடு அதனால் இப்போ நாங்கள்லாம் இங்கே ஆசிரமத்தில் நானெலாம் தியானமே பண்ணுறது கிடையாது ஓப்பனாக உள்ளதை சொல்கிறேன் கொஞ்ச நேரம் உட்கார மந்திர ஜபன் சொல்லுவேன் எல்லாம் பண்ணுவேன் ஆனால் நமக்கு நான் தியானம் பண்ண தெரியும் தெரியாமல்லை நல்லாவே தெரியும் ஆனால் இங்கெல்லாம் நமக்கு பண்ணுறது வந்து விவகாரத்தில் சரி வராது இங்கே இருக்கிற இவ்வளோ காரியத்தில் எங்கே மனசு அதில் செலுத்துறது அதனால நாங்கள் என்ன பண்ணோம் எங்கேயா இனிமலைக்கு போகும்போது பண்ணிக்கிறது ஒரு வாரம் நல்லாவே ஆனந்தமாக பண்ணுறது என்ன குறைஞ்சி போச்சு இப்போ தியானத்துக்குன்னு தனியாக இடம் வச்சுருக்கோம் அதில் இடமே தனியாக இருக்கு தியானம் பண்ணணும்னா அங்கே போய் அப்படி வச்சுருக்கோம் ஆனால் நீங்கள் சிட்டியில் இருக்கீங்க உங்கள் வாழ்க்கைக்கு அது முடியாது அதனால் ஒரு இடம் அதில் தியானம் பண்ணுறதுக்கு இடம் வந்து ரொம்ப முக்கியம் அந்த இடம் எப்படி இருக்கணும்னா அமைதியான இடமா இருக்கணும் ஒரு விஷயம் அதிகமா ஜனங்கள் வராத இடமா இருக்கணும் ஒரு விஷயம் முக்கியமா நாம பண்ற தியானம் இன்னொருத்தருக்கு தெரியும் அவசியமே கிடையாது எனக்காக பண்றேன் சாப்பாடு எனக்காக சாப்பிடற மாதிரி தியானம் எனக்காக நான் பண்றேன் இன்னொருத்தருக்காக நான் தியானம் பண்ணல ஆயனால கிருஷ்ண சொல்ற ரகசியமான இடத்துல தியானம் பண்ணணும்ங்கிற நாம தியானம் பண்றோம்னு யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியமே கிடையாதுக்காக பண்ற விஷயம் பண்றேன் அவசியம் கிடையாது அவருக்கு என்ன போறது பண்ணலாம் நினைச்சாருன்னா பரவாயில்ல ஆளை பார்த்தான்னு சொல்லணும் சும்மா பெருமைக்காக சொல்லப்படாது ரொம்ப முக்கியம் அந்த இடத்தை வந்து என்ன சொல்லியிருக்காங்க தந்திரத்தினாலும்ந்திரத்தினாலும் புனிதப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும்ங்கிறாங்க தந்திரத்தினாலும் மந்திரத்தினாலும் புனிதப்படுத்தப்பட்டதாக இருக்கும் தந்திரம்னா என்ன இங்க வந்த உடனே ஒரே டஸ்டா இருக்குன்னு வச்சுங்க இங்க வந்தோம் நான் தியானம் பண்ணலன்னா இங்க எல்லாம் ஒரே டஸ்டா இருக்கு போராட்டத்துக்கு ஃபேனை போட்டோடனே பறகுது எப்படி பண்ண முடியும் தந்திரம்னா சுத்தம் பண்ணுறது தொடச்சு வச்சிருக்கோம் கிளீனா இருக்கும் ஒன்று நம்பர் ஒன் ரெண்டாவது அந்த இடத்துல உட்கார்ந்தா நமக்கு தியானத்துக்கு அனுகூலம் இந்த இடத்துல நிறைய பேர் தியானம் பண்ணி பண்ணி பயிரிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துக்கு ஒரு மகிமை வந்துடும் அது மாதிரி இந்த தியானம் வந்து மந்திரத்தை சொல்றது இந்த இடம் புனிதமாகட்டும் இந்த இந்த இடத்தில் நான் தியானம் செய்வது எனக்கு அனுகூலமாக அமையட்டும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கணும் இது இன்னொரு கண்டிஷன் அப்போ இடம் வந்து தூய்மையாக இருக்க வேண்டும் தூய்மையாக இருக்கிறது ஒரு கண்டிஷன் கண்டிஷன் அது மந்திரங்களாலும் புனிதப்படுத்தப்பட்டுதான் இருக்கு உங்களுக்கு எந்த நேரம் மனசு ஒழுங்குதோ அமைதி அடையுதோ அப்பெல்லாம் தியானம் பண்ணலாம் இது பொதுவான விதி ஆனா காலம்பர நேரத்தில் பண்றது நாலரை மணியிலிருந்து ஆறரை மணிக்குள்ள நீங்க தியானம் பண்றது நல்லது எத்தனை நேரம் தியானம் பண்றது நிறைய பேர் கேட்பாங்க தியானத்தை பத்தின அறிவு இருந்தா இந்த கேள்வி வராது ஏன்னா தியானத்தை பத்தின அறிவு இல்லாததுனால தான் இந்த கேள்வி பண்றது என்ன கஷ்டமா எத்தனை நேரம் சாப்பிடறதுன்னு யாராவது கேட்பாங்களா ஆளாளுக்கு அது மாறுதில்லை சாப்பிடறது ஒரு ஒருத்தருக்கு மாறுது எனக்கு வந்து வேகமா நான் சாப்பிடுவேன் அவர் வந்து மெதுவா சாப்பிடுவார் ஆளாளுக்கு சாப்பிடற நேரம் மாறுறது ஒரு ஒரே மாதிரியா சாப்பிடறோம் சாப்பிடுறது இல்லை அது மாதிரி தியானம் பண்றதுங்கிற அறிவை நான் பெற்றதுக்கு பிறகு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியா இங்க சொல்லிக் கொடுக்கற போது தியானம் சொல்லிக் கொடுக்கற போது ஏதோ ஒரு நேரத்தை நாம பாட்டு பண்ணுவோம் ஆனா தியானம் வந்து மாசா பண்ண முடியாது சொல்லிக் கொடுக்கறதா அது இப்ப நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தியானம் சொல்லி கொடுக்கலாம் ஆனா நீங்க ஒரு ஒருத்தருக்கும் தனியாத்தான் தியானம் பண்ணணும் அப்பத்தான் உங்களுக்கு வந்து எத்தனை நேரம் ஆகுறது என்னன்னு தெரியும் இந்த தியானத்தை பத்தின அறிவு ரொம்ப முக்கியம் சும்மா கண்ணு மூடி உட்கார் விஷயம் இல்ல சும்மா கண்ணு மூட தூக்கம் தான் வரும் அப்போ இடம் காலம் எத்தனை நேரம் தியானம் பண்றதுன்னா அவரவர்களுடைய தியானத்தை பற்றிய அறிவை பொருத்த விஷயம் பண்ணணுமா இருபது நிமிஷம் பண்ணணுமா அரை மணி நேரம் பண்ணணுமா ஒரு மணி நேரம் பண்ணணுமா கணக்கே கிடையாது அது ஆளுக்கு ஆளு அதனால வந்து இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் மாறும் நீங்க ஒரு ஐடியாவை புரிஞ்சுக்கிண்டு நீங்க தனியா பண்ணணும் அவ்வளவுதான் உதாரணம் இதுதான் ஆள் ஆளுக்கு சாப்பிடறதுல நேரமாக ஒரு ஒருத்தருக்கு சில பேருக்கு குளிக்கிறதுக்கு மெதுவாக தான் குளிப்பாங்க சில பேர் மடமடம் தண்ணியை ஊற்றினு பேருக்கு குளிச்சேன் பேரில் வருவான் அப்படியெல்லாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது இது ஆளுக்கு ஆளு அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் வித்தியாசம் வரும் மாறும் ரெண்டு அப்புறம் உக்காடுறது எப்படி எந்த இடத்துல உட்காரணும் எப்படி உட்காரணுங்கிற போது நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடம் ரொம்ப ஹைட்டா இருக்கக்கூடாது அந்த காலத்துலதான் சொல்ல உயரமா இருக்கக்கூடாது ரொம்ப தாழ்வா இருக்கக்கூடாது நான் அத்தியுச்சிருத்தம் அத்தி நீச்சம் ரொம்ப உயரமா இருக்கக்கூடாது ரொம்ப தாழ்வாகவும் இருக்கக்கூடாது மீடியமா இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிறது இந்த இந்த மேடை எல்லாம் இருக்கு இல்லையா நமக்கு வந்து உட்கார்ந்த பிறகு பயம் வந்துடக்கூடாது விழுந்துருவோமோ அப்படின்னா ஒருத்தர் என்ன பண்ணாரு ஆசிரமத்தில் ஒரு இடத்துல மதிர் சோறு இருக்குல்ல மதில் சவுரம் தெரியல எப்படி இருக்கும் கொஞ்ச நேரத்தில் அதுக்கு ஒரு இதாக இருக்கும் விழுந்தா கூட அடிபடாத உட்காரம் பண்றேன்னு சொல்லி தூங்கி போயிட்டா உடனே இறந்து போயிடுவோம் அப்புறம் எப்படி உட்கார்றதுன்னா அட்லீஸ்ட் இங்க எல்லாம் பாய் போட்டிருக்காங்க சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறது இது மாதிரி போட்டுட்டா போறோம் இது மாதிரி போட்டுக்கிட்டா போறோம் அதுல என்ன சொல்லி இருக்குன்னு கேட்டா முதல்ல தர்ப புல் அதுக்கு மேல மாந்தோலோ புலித்தோலோ அதுக்கு மேலே துணி இதை மூணையும் போட்டு உட்காருங்கன்னு சொல்லியிருக்கு அது வந்து நமக்கு ப்ராக்டிக இம்ப்ராக்டிக்கல் இப்போல்லாம் வந்து தோலே எடுக்கக்கூடாது அடிவடைக்கும் அந்த காலத்தில் அது நிறைய இருந்தது அதனால இப்போ அதெல்லாம் கிடையாது அதனால இப்போ என்ன பண்ணுறதுன்னா எளிமையாக ஒரே இது இந்த கோரப்பாய் மாதிரி இருக்குது இப்போ இந்த பாய் போட்டிருக்கு சாதாரணமாக நமக்கு ஃபுல் சைஸ் இருக்கணும் இது பரவாயில்ல ஃபுல் சைஸ் நம்ம உட்கார்ந்தா ஒரு ரெண்டுக்கு ரெண்டு இருந்தால் ரொம்ப சௌகரியம் ரெண்டுக்கு ரெண்டு பாயா இருந்ததுன்னு சொன்னால் அதை போட்டு அது மேலே வஸ்திரம் போடும் நம்ம உட்கார்ற ஆசனத்தில் இன்னொருத்தர் உட்காரக்கூடாது அது பொதுவான விதி நீங்க வந்து இங்கே வந்து அதெல்லாம் பார்க்க முடியாது இங்கே வந்தால் ஒவ்வொருத்துல வச்சிருக்கோம் எடுத்து போட்டுக்க வேண்டிதான் இது யாருது என்னது உள்ளதுலாம் இங்கே சொல்ல முடியாது இது நம்ம பலகரத்துக்கு வர்ற இடம் நீங்கள் வீட்டில் தியானம் பண்ணுறதா இருந்ததுன்னு சொன்னால் அந்த ஆசனம் அதனால நீங்க பாருங்க பல காலத்தில் முனிவர்கள்லாம் அதை சுருட்டிக்கிட்டு கமண்டெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி தானே இருக்குது அதுதான் அதுக்கு தான் வச்சுருக்கார் தூங்கிறதுக்கு இல்லை அதனால அதுக்கு தான் மாந்தோல் இதெல்லாம் சுருட்டிக்கிட்டு கையில் கமண்டெல்லாம் ஒரு கையில் தண்டான் அந்த யோகா தண்டாம் இப்படி ஜபம் பண்ணுறதுக்கு சௌரியத்துக்காக வேண்டிய இது ஸ்டாண்ட் அது வேணும் இல்லை அது அது வந்து ஸ்டாண்ட் இப்படி பண்ணிட்டு இருப்பார் இவ்வளோ உட்கார்ந்துருப்பார்